பெருந்தேவித்தாயார் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் செம்பெருமானார் தீயர் சரணம் அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணபாள என்று பெரியார்கள் கூறியபடி பெரும் பெற்ற மணவாள மாமுனிகளின் சில திவலகளை அனுபவித்து மகிழவும் பக்தர்களை மகிழ்விக்கவும் தொடங்குகின்றேன் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமானது ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் வளர்க்கப்பட்டதென்று பொதுவாக அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் பொய்கியாழ்வார் தொடங்கி திருமங்கையாழ்வார் அளவாக உள்ள ஆழ்வார்களாலும் ஜீவன் நாதமுனிகள் என்கிற பரமாச்சாரியர் தொடங்கி மணவாள மாமுனிகள் என்கிற சரமாச்சாரியர் வரையிலும் உள்ள ஆச்சாரியர்களாலும் நூல்கள் முகமாகவும் நேரிடத்தந்த உபதேசங்கள் முகமாகவும் வளர்க்கப்பட்டது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் பிரகிருதம் மணவாள மாமனிகளை பற்றி பேசுகிறேன் இவர் திருவுதாரம் செய்தது ஆழ்வார் திருநகரில் அதிசயமாக திருமூலத்தில் என்பது உலகம் அறிந்தது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மாமனிகளின் பெருமையை சிந்தனை செய்வது பக்தர்களான நமக்கு இன்றே அமையாததாகும் நம்முடைய ஸ்வரூபத்திற்கு மிகவும் சேர்ந்ததாகும் உலகில் ஒரு ஆச்சாரியருடைய பெருமையை பேச புகுந்தால் அவரை பற்றி பிரமாதமாக பேசுவது அனைவருக்கும் இயல்பான ஒரு நிகழ்ச்சி உள்ள பெருமகளோடு இல்லாத சில பெருமகளையும் கலந்து கொண்டு அப்படிப்பட்டவராக்கம் இப்படிப்பட்டவராக்கம் என்று பேசுவது பெரும்பான்மையான இயல்பு மணவாள மாமனிகளின் திறத்தில் உள்ள பெருமகளை பேசி முடிப்பதே அசாத்தியமாயிருக்கும் போது இல்லாத பெருமகளை கூட்டிப் பேசுவது என்பது பிரமேயமே இல்லாத விஷயமாகும் மாமூனிகளின் சரித்திரத்தை பற்றி பேசி போதை எனக்கு விருப்பம் அவருடைய சரித்திரத்தை பற்றி பல நூல்கள் பல பாஷைகளில் அவதரித்து உலகம் பரவியே உள்ளன அவருக்கு பாய்த்த பெருமைகள் எல்லாம் பெரும்பாலும் அவர் அருளி செய்த திங்க சூக்திகளை பற்றியே ஆதலால் அந்த ஸ்ரீ பெருமகளை பற்றியே உலகம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் அதை பற்றி முன்னம் பேசுகிறேன் சரித்திரத்தில் சில பகுதிகளும் தன்னிடையே இந்த பேச்சில் வந்து புகும் மனபால மாமன்களின் வாழ்கிற நாமங்கள் இரண்டு செய்யதாமரை தாழ்ன வாழியே என்று உலகமெல்லாம் நாடோறும் ஆங்காங்கு அனுசந்திக்கு வரும் வருவது அனைவரும் அறிந்தது மற்றொரு வாழ திருநாமம் இப்புவியில் அரங்கேசற்கு அளித்தான் வாடியே என்பது சுவாமியினுடைய திருநட்சத்திர தினத்தில் மட்டுமே அனுசந்திக்கப்பட்டு வருவது அந்த வாழ திருநாமத்தில் ஏராறு மெதிராசரண உசித்தான் ஏராறு மெதிராசரண உதித்தான் பாகியே அதாவது எதிராஜர் என்று போற்றப்பட்டவர் அந்த ராமானுஜரே மறுபடியும் மணவாள மாமணிகளாக திருவவுதாரம் செய்தார் என்றபடி வடமொழியிலும் அவதாரி புனரவதாரபூதா என்று கூறுவர் எம்பெருமானார் என்றும் எதிராஜர் என்றும் பிரசித்தரான ராமானுஜர் சாமே மூண்டும் மணவாள மாமன்களாக திருவசரித்தார் என்று அக்காலத்தவர்கள் பலரும் கண்டறிந்து கூறியிருக்கின்றார்கள் இதில் ஐயமில்லை அதிசயோக்தியும் இல்லை புதிதாக கோவில் கட்டுவதை காட்டிலும் உள்ள கோவில்களை செப்பனிட்டு காப்பது விசேஷம் என்பது போல புதிதாக நூல்கள் இயற்றுவதை காட்டிலும் உள்ள நூல்களுக்கு வியாக்கியானங்கள் இயற்றி காப்பாற்றுவது விசேஷம் என்கிற கொள்கை ஸ்ரீ ராமானுஜருக்கும் மணபாள மாமன்களுக்கும் ஒத்திருப்பதாகும் இம் இருவரும் பெரும்பாலும் வியாக்கியான கிரந்தங்களை இயற்றுவதற்கென்றே திருவதாரம் செய்தவர்கள் நம்முடைய சம்பிரதாயம் உபயவேதாந்த சம்பிரதாயம் எனப்படும் சம்ஸ்கிருத வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும் அதாவது வடமொழி வேதாந்தமும் தென்மொழி வேதாந்தமும் சேர்ந்து உபயவேதாந்தமாகும் அதில் ராமானுதரான அவதாரத்தில் வடமொழி வேதாந்த ஸ்தாபகங்களான நூல்களை இயற்றி மணபாள மாமன்களான புனரவதாரத்தில் திராவிட வேதாந்த ஸ்தாபகங்களான நூல்களை இயற்றியுள்ளார் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் கீதாபாஷ்யம் என்று இப்படியாக வியாக்கியான நூல்களை அருளி போலவே மணவாள மாமுனிகளும் சீருலகாரியர் செய்தருளற்கல தேசிகொளிந்துடுநாள் என்கிறபடியே முமுக்குப்படி தத்துவத்ரயம் ஸ்ரீவஜனூஷணம் ஆச்சாரிய ஹயம் போன்ற சீரிய நூல்களுக்கு மிகச் சிறந்த வியாக்கியானங்களை அருளி செய்து உபகரித்தார் ராமானுஜர் வியாக்கியான நூல்களை இயக்கினதோடு நில்லாமல் சுதந்திரமாகவும் வேதார்த்த சங்கிரகம் கஜத்ரயம் நித்திய கிரந்தம் என்று சில நூல்களை உபகரித்தது போல மணவாள மாமுனிகளும் உபதேசரச்சின மாலை திருவாய்மொழி நூற்றந்தாசி ஆர்த்தி பிரபந்தம் கஜிராஜ பிம்சதி தேவராஜ மங்களம் காஞ்சி திவ்யதேச ஸ்துதி என்று இப்படிப்பட்ட சுதந்திர நூல்களையும் அருள் செய்துள்ளார் இவ்வகையாலே காமானுஜருக்கும் மணவாள மாமல்களுக்கும் ஒப்புமை என்கிற இந்த வழி தவிர மற்றொரு வழியும் உண்டு ராமானுஜருடைய கிரந்தங்களில் சாஸ்திரோக்தமான விஷயங்களை காண முடியுமே ஒழிய ஒருவரை பற்றி வசையாகவோ பரிகாசமாகவோ ஓர் அழுத்தும் காண முடியாது இதர மதங்களை கண்டித்து எழுதச் செய்தும் மனமும் நோகாதபடி பூப்பரித்தா போன்ற ஸ்திரீசூக்திகளாலே ராமானுஜர் தம்முடைய நூல்களை இயற்றியுள்ளார் என்பது அவருடைய நூல்களிலே பரிச்சயம் உள்ளவர்கள் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதே போலவே மணவாட மாமர்களுடைய எந்த மதத்தினரும் மனம் நோகாத படிக்கும் பூணான பரிகாசங்களை பூர்த்தாத படிக்கும் எவ்வளவு அவ்வளவையே ஆச்சரியமான நடையில் பொறித்து வைத்திருப்பதானது இந்த இரண்டு ஆச்சாரியர்களுக்கும் உள்ள ஒப்புமையை நிலநாட்டித் தரும் ஒப்பு மத தவிர உண்டு ஸ்ரீராமானுஜரின் காட்டிலும் மிக்க ஏத்தம் உண்டு மனவாள மாமூலிகளுக்கு உடையவர் வழியாயி உபதேசித்தார் முன்னோரு எரார் எதிராதர் நருளாக பருளகிலாசையுடையோர்கல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி பரம் வருத்தார் பின் இனி உபதேசத்தன மாதையிலே மனவாள மாமனுகள் எம்பெருமானார் ராமானுஜரை புகழ்ந்து பாடிய ஒரு பாட்டு இதன் பொருள் என்னவென்றால் ராமானுஜருக்கு முற்பட்ட நாதமுனிகள் கொண்டார் மனக்கால் நம்பி ஆள அவருடைய சிஷ்யர்கள் இப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்கள் அர்த்தங்களை எல்லாருக்கும் தாராளமாக உபதேசியாமல் மறைத்து மறைத்து ஒருவர் ஒருவருக்குத்தான் சொல்லுவது என்கிற முறையிலே சொல்லி வந்தார்கள் அதை ஓராண் வழியாகி உபதேசித்தார் முன்னோர் என்கிற பாசுடன் காட்டுகிறது அவரை காட்டிலும் அந்த பூர்வாச்சாரிகளை காக்கிலும் ராமானுஜருக்கு என்ன ஏற்றம் என்றால் ஏரா ரகிராசர் இந்நருளாகால் ஆருலகில் அசைவுடையோல்லாம் ஆரியர்கள் பூர்வம் என்று பேசி அந்த பூர்வர்களுடைய நடை உண்டே ஒருவர் ஒருவருக்குத்தான் சொல்ல என்கிற நடை அது ராமானுஜருக்கு பிடிக்கவில்லை அதனால் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப குன்றி விடுகிறது என்றும் விஸ்தாரமாக பரவுவதற்கு ஹேத்துவில்லாமல் போகிறது என்றும் கருதி அவர்களை பரீட்சிக்க யாருக்கு ஸ்தந்தை இருக்கிறதோ ஸ்டத்தை உள்ளவர்களை எல்லாரையும் சிஷர்களாக கொண்டு தாராளமாக உபதேசிக்கலாம் என்று நியமனம் கொடுத்தவர் ராமானுஜன் அதை மேலே நான் எடுத்துக் காட்டிய பண்பாவில் ஏராஜிராசர் இன்னருளாக பாருலகில் ஆசை உடையோ கல்லாமரியால் கூறுமென்று பேசி பரம்பரு பரம்பை அறுக்கிறது என்பது தவறான காரியம் வரம்பு என்பது வேதி ஒரு பெரிய தோற்றத்திற்கு வேதி விட்டிருந்தால் அதை ஒருவன் அழிக்கக்கூடாது அழித்தால் தண்டனைக்கு உள்படுவன் அதுபோல முன்னோர்கள் விட்ட ஒரு வேதி வரம்பு பரீட்சித்து ரொம்ப ஏகாந்தமாக உபதேசிக்க போனும் என்று பெரியோர்கள் பேணி வந்த ஒரு மார்க்கத்தை வரம்பு என்று தெரிவித்து அதை ராமானுஜர் அறுத்தார் என்று சொல்லிவிட்டால் இது ஒரு அவதாரமாக நினைக்கக்கூடியதாகும் ஆனால் அதனுடைய காரணத்தை மனபால மாமன்கள் விளக்கினார் ஏராரதிராசர் இன்னருளால் சாஸ்திரங்களை மூற போடும் என்றாவது பெரியோர்களுக்கு பாங்கல்லாததை செய்ய போடும் என்றாவது கருதவில்லை ராமானுஜர் இன்னர் உலாக அவருடைய கிருபை அபரிமிதமானது உலகில் நம்மை போல எல்லாரும் வாழ வேண்டும் எல்லாருக்கும் எல்லா அர்த்தங்களும் தெரிய வேண்டும் என்கிற விசாலமான மனம் படைத்தவர் ராமானுஜர் ஒருவரே ஆவன் அவருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்களுக்கு அந்த ஏற்றம் உண்டாகவில்லை அவர்களுக்கு அனுபருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்றும் ராமானுஜருக்கு கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் என்றும் அக்காலம் தொடங்கிய ஒரு விவகாரம் நிகழ்ந்திருக்கிறது அனுபருத்தி பிரசன்னாச்சாரியர் என்றால் என்ன பொருள் பலகால் துவண்டு துவண்டு துவண்டு பலகால் கோட்டு பலகால் பிரார்த்தித்து சிரமப்பட்டு உபதேசிக்கிறவாருக்கு அணுவருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்று பெயர் அப்படி என்றுக்கே ரொம்ப கிருபையோட தாமாக விரும்பி உபதேசிக்கிற ஆச்சாரியருக்கு கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் என்று பெயர் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே தலைவர் ராமானுஜர் ஆனால் அப்படிப்பட்ட ராமானுஜரும் எல்லாரும் நீங்கள் உபதேசியுங்கள் என்று பிறர்க்கு ஆஜ்யாபனம் பண்ணினாரே ஒழிய ஒரு நூலை இரகசியார்த்தங்களை தெரிவிக்கும்படியான ஒரு நூலை தம் கையாலே எழுதி வைத்தாரா என்று பார்த்தால் எழுதி அவருடைய சிஷ்ட கோட்டிகளிலே உறத்தாழ்வான் பக்தர் என்று சில ஆச்சாரியர்கள் சமஸ்கிருதத்திலே ஸ்லோக ரூபமாக எழுதி வைத்தார்களே ஒழிய எல்லாரும் அறிந்து கொள்ளலாம் படி தமிழிலே எழுதி வைக்கவில்லை ராமானுஜருக்கு ஒரு விதத்தாலே ஏற்றம் உண்டானாலும் எந்த விதத்தாலே ஏத்தம் பார் உலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசினாரே வாஸ்தவத்தில் அந்த மாதிரியான ஒரு லைசன்ஸ் அவர் கொடாத பட்சத்திலே இக்காலத்திலே நம் போல்வார்கள் பல கூட்டங்களை சேர்த்து கொண்டு காலட்சேபம் சொல்லுவது உபன்யாசம் பண்ணுவது என்கிற மார்க்கத்திற்கே அவகாசம் இல்லாமல் போய்விடும் அப்படி ஏகாந்தமாக அர்த்தங்களை ரட்சித்து வந்தார் அப்படி அல்லாமல் எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லலாம் என்கிற ஒரு தாராளமான மார்க்கத்தை ஏற்படுத்தினவர் ராமானுஜர் அந்த ஏற்றத்தை அவர் பெற்றிருந்தாலும் கூட தம் திருக்கையாலே அந்த ரகசியமான அர்த்தங்களை தாம் சிரமப்பட்டு ஒரு திருக்கோக்கியூர் நம்பி ஒரு திருமாவை ஒரு பெரிய நம்பி ஒரு திருமண நம்பி இப்படிப்பட்ட பஞ்சாச்சாரிய பதாஸ்திதா என்று தாம் பெற்ற பேருக்கு தகுதியாக ஐந்து ஆச்சாரியர்களிடத்திலே அவர் அர்த்தங்களை கேட்டிருக்கிறார் ராமானுஜன் அந்த அர்த்தங்களை அவர் தம் திருக்கையாலே எழுதி வைத்திருந்தால் உலகுக்கு மகோபகாரம் ஆகும் ஆனால் நீங்கள் உபதேசியுங்கள் என்று பிறர்க்கு ஆஜ்யபன் என சூழிய தம் திருக்கையாலே எழுதி வைக்கவில்லை ஆனாலும் ஒரு கீதா பாஷ்யம்யம் கிம்பகுனா ஸ்ரீபாஷ்யம் அதிலேயே ஊன்றி ஊன்றி பெரியார்களை பணிந்து அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஓஹோ இதிலேயும் ரகசிய அர்த்தங்களை மிகச் சாத்துரியமாக அமைத்திருக்கிறார் ராமானுஜர் என்று தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அப்படி தெரிந்து கொள்ள வல்லவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் இருவர் தான் தரக்கூடும் அந்த பரிஷ்ரமும் இல்லாதபடி அவர் தம் திருக்கையாலே எழுதி வைக்கவில்லை என்கிற குறையானதை அதே ராமானுஜர் மறுபடியும் மனவாள மாமனிகளாக அவதரித்த போது தீர்ந்துவிட்டது எந்தெந்த அர்த்தங்கள் ஸ்ரீராமானுஜருடைய தித்திய கிரந்தங்களிலே ரொம்ப நுட்பமாக கண்டறியலாம்படி அமைந்திருக்கின்றனவோ அந்த அர்த்தங்களையெல்லாம் மாமுனிகள் இரகசியார்த்தங்களை வாரி வழங்கும் அமுதவள்ளமான அரிய பெரிய நூல்களை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிற பெருமை இவர் ஒருவரையே சாரும் இவருடைய நூல்களில் காணும் பொருள் யாவும் யார்த்தங்கள் கீதாபாஷ்யார்த்தங்கள் கங்கத்ரிய அர்த்தங்கள் என்று அந்த ராமானருடைய இந்திய கிரந்தங்களிலே திகழ்ந்த அர்த்தங்களை அந்த நடையை வடமொழி நடை என்கிற நடையை மாற்றி தமிழ்நடையிலே அமைத்திருக்கிற அழகு ரொம்ப ஆச்சரியமானது தமிழ்துறையில் நச்சினார்கினியர் பரிமேதகர் முதலான உரையாசிரியர்கள் உரையிடுவதில் மிக வல்லவர்கள் என்று பேர் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய பெருமை ஏகதேசம் என்னும்படி மனவாள மாமுனிகள் தமது உறநூல்களினால் பெற்ற பெருமை அளவுடன் பால சான்று வடமொழியும் தென்மொழியும் மணிப்பிரவால நகை என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு பத்தி அது இது தமிழ் கிரந்தமா சம்ஸ்கிருத கிரந்தமா என்று பார்த்தால் வெறும் தமிழும் அன்று வெறும் சம்ஸ்கிருதமும் அன்று அந்த இரண்டு பாஷைகளையும் சேர்த்து தனி பாஷையாக ஆக்கி உபய வேதாந்த அதிகாரிகளுக்குத்தான் இது பயன்படும் என்னதாம் படி அமைத்திருக்கிற அழகு அற்புதமானது உருவாக்கியம் கோளுங்கள் வேதார்த்தம் அருகிவிடுவது ஸ்மிருதிஹாச புராணங்களாலே ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய முதல் வரி இது வேதார்த்தம் அது படமொழி ஸ்மிருதிஹாச புராணா அது இதில் நடுவிலே அருகிலிடுவது என்கிற ஒரு தமிழ் சொல்லும் ஆலே என்கிற ஒரு வேற்றுமை உருவும் தமிழாக உள்ளது இப்படி பார்க்கிற பட்சத்திலே இந்த ஆச்சாரியர்கள் அதாவது புலலோகாச்சார் நம்பிள்ளை வடக்கத்தின் மீதிப்பிள்ளை மனவாள மாமன்கள் பரியந்தமாக வேதாந்த தேசிகனம் உள்பட இவர்கள் எழுதியுள்ள தமிழ் நூல்களானவை கேவலம் தமிழும் அண்ணு கேவலம் படமொழியும் அன்று ஒரு சிறந்த மணிப்பிரபால நடையிலே அமைந்த நூல்கள் அதில் மணவாளமானுடைய நடையானது போர் எவர்க்கும் கையாள முடியாதது ராமானுஜர் வைகுண்டகியம் ஒரு நூல் அருளி செய்தார் அதில் கடைசி பாக்கியம் அமிர்தசாகராந்தர் நிமக்ன சர்வா வயவகா சுகமா சீதா அமிர்தசாகராந்தர் நிமக்ன சர்வா வயவகா சுகமா சீதா என்று முடிக்கிறார் என்ன அர்த்தம் என்றார் அந்த பகவானை நித்தியம் தியானித்துக் கொண்டு அந்த எண்பதுமானுடைய கிருவிடி வாரத்துக்கு நான் எப்போது போய்சேருவேன் என்று போய்ச்சேருவேன் என்று பாரித்துக் கொண்டிருந்து அப்படியே பாக்யவசத்தே போச்சேர்ந்து அவனை பரிபூர்ணமாக அனுபவித்து அந்த அனுபவ தசை எப்படிப்பட்டிருக்கும் என்றால் அமிர்தசாகராந்தர் நிமக்ன சர்வா மயமகா சுகமாசீதாக அவனுடைய சகலாவயவங்களும் அதாவது செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும்படியான சகலாவயவங்களும் ஒரு பெரிய அமுக கடலிலே அமைந்திருப்பதாக எண்ணி பரமானந்தத்திலே இருக்க கணவன் என்று முடிக்கிறார் ராமானுஜர் அந்த நூலை ஒருவன் அமிர்தசாகரத்துக்குள்ளே தன்னுடைய சகலாவயவங்களும் அமைந்திருப்பதாக இந்த லோகத்திலேயே காணப்போணுமே ஆனால் அந்த அமிர்தசாகரம் எது அதிலே மூழ்கி நாம் கழிப்பது எவ்விதம் என்றால் மணவாள மாமன்களுடைய விவசூளாகிற அமுதக்கரதிலே நாம் படிந்து அனுபவிக்கிற ஆனந்தம் ஆனந்தம் தவிர வேறு எவ்விதமான ஆனந்தமும் அதற்கு நிகராகாது அவ்வாறாக நாம் இருக்க ஆசைப்பட்டால் அந்த மனவாள மாமன்கள் அருளி செய்த அரிய பெரிய வியாக்கியான நூல்களை சம்பாதித்து ஆச்சாரிய முகமாக கோட்டு இல்லை அதற்கு அவகாசம் இல்லையானால் அதற்கு தோன்றி இருக்கிற வளக்க நூல்களை சம்பாதித்து அவத்தை அனுபவித்தால் அதுதான் அமிர்தசாகரத்துக்குள்ளே முழுகின சர்வாவேவங்களோடு கூடியிருந்து பொறும் போராகும் ஸ்ரீ ராமானுஜர் விடையேறாமல் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சாரம் நடந்து வருவதற்காக தம்முடைய காலத்தில் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது ராமானுஜருடைய சரித்திர நூல்களிலே விளங்குவது அவர் திருப்படிகளிலே பன்னீராயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்களும் எழுநூறு ஜீயர்களும் ஆசிரியத்திருந்தார்கள் என்று மடுக நம்பி என்பவர் தம்முடைய ைவத்திலே கூறியுள்ளார் ஏகாந்திஸ்தி சப்தசத்தியை ஏகாந்த பன்னீராயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எழுநூறு சன்னியசிகள் இவ்வளவு பேர் ராமானுஜரை அடிபணிந்து உஞ்சவர்கள் அவர்களில் எழுபத்தி நான்கு உத்தமாசிகாரிகளை பொறுக்கி எடுத்து அவர்கள் பரம்பரையாக கைஸ்தவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து ஆங்காங்கு உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்று நியமித்தார் அந்த எழுபத்தி நான்கு பெரிய திருநாமங்களை நம்முடைய குரு பரம்பரா பிரபாவம் முதலிய சகல கிரந்தங்களிலேயும் நாம் வாசிக்கிறோம் ஆனால் அத்தனை பேருக்கும் சந்தானம் இருக்கிறதா என்பதை பற்றி சொல்ப சந்தேகம் ஏற்படலாம் அநேகமாக எழுபத்தி நான்கு பேர்களுக்கும் சந்தானம் நமக்கு தெரிய போனாலும் ஐம்பது குடும்பங்களுக்கு குறைவில்லாமல் ஆங்காங்கு ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து சிஷ்யர்களுக்கு உபதேசங்களை செய்து அவர்களை வாழ்வித்து வருகிறார்கள் இப்படியாக ராமானுஜர் எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தியது போல மணவாள மாமனிகளும் தம்முடைய காலத்திலே அஷ்டதி கஜாச்சாரியர்கள் மர் திருநாமங்களை பொறுக்கி எடுத்து அவர்கள் முகமாக நம்முடைய உபயவேதாந்த பிரச்சாரம் ஆக போடும் என்று நியமித்தார் அந்த எட்டு பேர்களும் இக்காலத்திலேயும் விளங்கி வருகிறார் அந்த எட்டு பேர்களிலே மூணு பேர்கள் சன்னியாசிகள் ஐந்து பேர்கள் கிரகஸ்தர்கள் அந்த சன்னியாசிகள் யார் என்றால் முதல்வர் வானமாமல ஜீயர் இரண்டாவது பரவஸ்து பண்டிகிறான் ஜீயர் மூன்றாம் அவர் திருமதையிலே பெரிய ஜீயர் ஆஸ்தானம் இருக்கிறது இதற்கு மூல புருகர் திருவாங்கட என்று அவருடைய திருநாமம் மனபால மாமன்களை காலத்தில் அவருக்கு திருவேங்கட ராமானுஜீயர் என்று திருநாமம் சாற்றி அவரை திருமலையிலே திருவேங்கடமுடையனுக்கும் கீழே கோவிந்தராஜனுக்கும் நிச்சிகை கரியம் செய்து அங்கே ஆழ்வாருடைய குறை உண்டே ஒழிவிற்காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிதா வடிமை செய்ய போன்று நாம் தெழிகுறல் அறிவி திருவங்கடத்து வெளில்குள் சோதி எந்த சந்த சந்தைக்கு என்று ஆழ்வார் பாதித்த பாதிப்பை நிறைவேற்றி வர வேண்டும் என்று நியமித்து அங்கே ஸ்தாபித்தார் ஆக வானமாமலஜியர் முதல்வர் இரண்டாவவர் பரவஸ்து பட்டருபிரான் ஜீயர் அந்த பரவஸ்து சந்ததியார் பலர் உள்ளார்கள் மூன்றாம் அவர் திருமல ஜீயர் இவர் மூன்று பேர்களும் சன்னியாசிகள் மேலே ப்பா கோயில் கந்தாடை அண்ணன் பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் அப்புள்ளை அப்புள்ளார் என்கிற ஐந்து பேர்கள் கிரகஸ்தர்கள் இவர்களிலே கோயில் கந்தாடை அண்ணன் என்பவர் இப்போதும் ஸ்ரீரங்கத்திலே மிக உயர்ந்த சிஷ்யசம்பத்தோட எழுந்தருளியிருக்கிறார் பெரும்பி அப்பா என்று ஒரு கிரகஸ்தர் ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர் இவருக்கு ஸ்ரீரங்கத்திலே இந்த கோயிலண்ணன் என்கிற மகானோடே தேகபந்துத்தம் இருந்தபடியினாலே அடிக்கடி இவர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள்வர் விரும்பி அப்பா என்பவர் விரும்பி என்பது சூழங்கிபுரத்துக்கு சமீபத்திலே ஏழு தூரத்திலே உள்ளது அந்த ஊரில் எழுந்தருளி இருந்த மகாவித்வான் அந்த விரும்பி அப்பா என்பவர் அவருக்கு தேவராஜாச்சாரியர் வரதராஜாச்சாரியர் என்ற திருநாமம் அவர் ஒரு சடவை ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் வந்து தன்னுடைய உறவினராகிய கோயிலண்ணனுடைய திருமாளிகையிலே இறங்கி இருந்தார் அந்த கோயில் அண்ணன் மனபோலமான்களுக்கு மேலே தெய்வமே கிடையாது என்கிற உறுதியோடே கூடினவராகினாரே அவரை சனகாலமும் பற்றி பிரியாமல் அவருடைய காலட்சேபங்களிலேயே அன்பைத்திருந்தார் அந்த கோயிலண்ணன் நாமும் கூட போவோம் என்று விரும்பியப்பா அந்த கோயிலண்ணனோடு கூட மனபால மாமனுடைய காலட்சேப கோட்சிக்கு எழுதின கோயிலண்ணனுடைய திருமாளிகைக்கும் மனபால மாமனுடைய மடத்துக்கும் ஒரு பத்தடி தூரம்தான் இருக்கும் இந்த கேழ உத்தரவீதியினுடைய கோடியிலே கோயிலண்ணன் திருமாளிகை தெற்கு உத்தர வீதியினுடைய முதலிலே மனவாள மாமனுடைய மகம் ஆகவே இந்த ரெண்டும் அருகாமை உள்ளது அவரோடு கூட அந்த கோயில் அண்ணனோடு கூட இந்த விரும்பியப்பாவும் காலட்சேபத்துக்கு சென்று கொண்டிருந்தார் நாலஞ்சு நாள் விடாமல் போனார் அது கடல் மடகிறந்தா போன்றமும் ஒரு கங்கா பிரபாகம் போன்றவும் அது காவிரி நீர் பெருக்கு போலவும் அவதரித்த அவருடைய திருவாக்குகளை கேட்டு இவர் அவதார முருகர் இவர் பெரிய மகாவித்வான் என்று மனபாலம் அவனிடத்திலே மதிப்பு உண்டாகியம் தான் ஆச்சாரிய முருகர் என்கிற ஒரு செருக்கினாலே அவரிடத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம் கொள்ளாமலும் பிரசாதம் கூட ஸ்வீகரியாமலும் திரும்பிவிட்டார் தம்ம ஊருக்கு அவர் பரம்பரையாக சக்கரவர்த்தி திருமகனை திருவாராதனம் செய்பவர் ஊருக்கு போய் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு கோயிலாழ்வாரை திறந்தார் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதற்காக கதவு திறக்கவில்லை சாதாரணமாக திறக்க வேண்டிய கதவு திறக்கவே இல்லை எவ்வளவு பிரயாசப்பட்டும் கதவு திறக்க முடியவில்லை உடனே மூர்ச்சிட்டு என்ன பகவத் அவச்சாரமோ என்று சயனித்துக் கொண்ட உடனே ஸ்வப்னத்திலே அந்த சக்கரவர்த்தி திருமகன் வந்தீர் மனவாள மாமல் போரு நான் போரு என்று நினைத்து அவரிடத்திலே தீர்த்தம் கொள்ளாமலும் பிரசாதம் ஸ்வீகரியாமலும் வந்தீர் உமக்கு நாம் உம்மிடத்திலே நாம் பூஜை கொள்ள மாட்டோம் திருவாராசனம் அவர்களுக்கு அவதார சாமணம் செய்து கொண்டு வந்தால்தான் உமக்கு நான் சவசாதிப்பேன் என்று சொல்லிவிட்டார் கணவரே தோன்றி ஆர் சக்கரவர்த்தி திருமான் ராகவன் ஓடினார் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி அப்பதான் தினச்செரி என்று ஸ்ரீகிருஷ்ணவர்கள் பெரிய கோஷ்டியிலே அமுதி செய்யும் போது இந்த தினச்செரியை அனுசந்தானம் பண்ணவர்கள் நாளைக்கு நடந்து வருகிறது சம்பிரதாயம் சௌமியஜா மாதிரிந்திரச்சர்புரும் வந்தே திவ்யானுபம் அங்கே கவேரகனியுங்கே புவனமங்கலே ரங்கே தாாசீனம் வந்தே வரவரம் முனிம் என்று ஆரம்பித்து பூர்வினச்சரியை அதாவது காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் பிறகு சாயங்காலம் முதல் சைனிக்கிற வரையில் நடந்த நிகழ்ச்சிகள் அதற்கு உத்திர தினச்சனியான பேர் இந்த மாதிரி தாம் புறப்பட்டு மனவாழ்மாமனிடத்திலே வந்து சேர்ந்து அவராலே தாம் உஜ்ஜீவிக்க பெற்றபடியை அந்த கிரந்தங்களால உண்ணொன்று இவர் மனவாழ்மாமல் விஷயமாக சாதித்த கிரந்தங்கள் யார் எறும்பியப்பா வரவரமுனி சதகம் வரவரமுனி சம்பு வரவரமுனி காவியம் வரவரமுனி தண்டகம் வரவரமுனி கர்ணத்வனி வரவரமுனி கர்ணாமிருத்தம் அமிர்தத்வனி இப்படி பல நூல்களை மனவாள மாமன்கள் விஷயமாக இயக்கினவர் விரும்பியப்பார் அதற்கு பிறகு மற்ற அச்சமிக்கவே இவர் ஒருவர் அந்த வெண்மரும் ஒட்டு திருநாமங்களும் மனவாள மாமனிகள் விஷயமாக தமிழ்பிரபந்தங்களும் சமஸ்கிருத ஸ்துதிகளும் அருளி செய்திருக்கிறார்கள் எல்லாம் அச்சிலே ஏறி இருக்கிறது பிள்ளப்பெருமாள் எங்கால் அக்ச பிரபந்தம் என்று எப்படி வெற்று பிரபந்தங்கள் பிரசித்தமாயிருக்கிறதோ அதே போல வரவரமுனி அக்ச பிரபந்தம் மனவாள மாம்கள் விஷயமான அஷ்டதிக்கஜாச்சாரியர்கள் செய்த அக்சப்பிரபந்தங்கள் விளங்கி வருகின்றன எல்லாரும் அந்த கிரந்தங்களிலே ஸ்தோத்திரம் பண்ணுவது எதைப் பற்றி மனபாளம் அவனுடைய சரித்திரத்தை பற்றி அல்ல அவருடைய திருவார்க்கை பற்றி சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகமும் பாசுரத்திலே ஒரு பாட்டு சொல்லுகிறேன் சம்ஸ்கிருதத்திலே அஸ்மத் குலகூட்டஸ்தரான பிரதிபாஜி பயங்கராச்சாரியர் சுராஹாராசாரீ கரணும் இதனுடைய தாற்பயத்தை சுருங்க சொல்லுகிறேன் ஒருவருக்கு தேவலோகத்திலே தேவதகள் பூஜிக்கிற அமிர்தம் கிடைத்ததாம் ஒருவர் அதை விரும்பி சாற்றின்றே இருக்க சாக்கின்றே இருக்கு மணவாளனுடைய சூக்தியை பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வச்சாரா அதுல சே சே அமிர்தம் இதுவென்னும் அமிர்தம் இந்த அமிர்தத்தை பற்றி என்ன உப்புச்சாரு என்று சுராஹார அசாரீ கரண சுராஹாரம் தேவாமிர்தம் அதை அசாரீ கரணூரீ கரீ பவதி நவாஸ் பதிப்பீ தமிழே உருபாசுரம் சேட்சி கமலவயல் சூழரங்க போடுனல்ல வந்தனர் வாழவிப்பூசல்த்தே மாசம்பள மாமுனிலே ஆத்தில்ஹரை புடி அல்லவோ தமிழாரணமே அரங்கதம் சீர்கழைப்ப நல்ல வந்தனர் வாழவிப்பூசலத்தேகே மகத்தத்தசம்பொன் மணவாழ மா முனி மந்தில நேர் ஆற்றில் கரைத்த புளி அல்லபோ தமிழாரணமே ஆற்றிலே புளியை கரைச்சால் என்னாகும் கூடும் வெர்த்தம் என்றபடி அதுபோல மணவாள்கள் அவதறியாத பட்சத்திலே சம்பிரதாயமேன் திராவிட வேதாந்த சம்பிரதாயமே அடியற்று போயிருக்கும் வேரத்து போயிருக்கும் நிரர்த்தகமாக இருக்கும் என்று இப்படியெல்லாம் அவருடைய ஸ்ரீ சுத்தி மாதுரியத்தை கொண்டாடி உள்ளார் மாமனிகளுக்கு விசதவா சிகாமணி என்று ஒரு ஜெயித்தர் இது யார் கொடுத்தார் என்று தெரியாது விசதவாக் சிகாமணி என்றால் என்ன அர்த்தம் சில பேர்கள் உரை எழுதினால் அநேக இடங்களிலே சந்தேகம் தோன்றும் இது வேண்டாத அர்த்தம் வேண்டிய பொருள் இல்லை இது சரியாக அன்பழிக்கவில்லை என்று இப்படியெல்லாம் குறை தோன்றும் இந்த பட்டு என்று சொல்லுகிறா போலே இந்த மடவாளைய ஸ்ரீ சுட்டி அதுல இந்த ரெட் பிரயோஜனமே கிடையாது எடுக்க முடியாது ஒருவர் புதிதாக சேர்க்க முடியாது சேர்க்க வேணும் என்று நினைக்கவே முடியாது உள்ள எழுத்தை எடுக்க வேணும் என்று நினைக்க முடியாது மூலத்துக்கு வேண்டாத பொருளை சொல்லுவது வேண்டிய பொருளை விடுவது என்று இப்படியெல்லாம் உள்ள அவலட்சணங்கள் இதர கிரந்தங்களிலே கண்டாலும் மனவாள மாமனுடைய திவ்ய சூக்திகளிலே அந்த நடை வேறொருவராலே அனுகரிக்கவும் முடியாது வடக்கு பிரிவீதி பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை இப்படிப்பட்ட மகாச்சாரியர்களிடம் வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய வியாக்கியானங்களை உலகமெல்லாம் மச்சுகிறது ஆனாலும் அவற்றிலேயும் கூட சில குறைகள் உண்டு சில அர்த்தங்கள் வேண்டாதவை வேண்டியர்த்தங்கள் இல்லை இது அன்பயிக்கவில்லை என்று இப்படி சொல்லக்கூடிய சில குறைகள் ஏற்பட்டிருக்கிறது ஒருவிதமான குறைக்கும் பிரசக்தி இல்லாத கிரந்தம் மனவாள மாமனர்களை பகவதாஷ்யக்காரர் மூலத்திற்கு வியாக்கியானமாக அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் முசலானவை நான் மூன்று கிரந்தங்கள் இருந்தாலும் அவருடைய வியாக்கியான செயலியை அழகாக தெரிந்து கொள்வதற்கு ஒரே கிரந்தம் இந்த கீதாபாஷ்யம் என்கிற கிரந்தம் உண்டே பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக பாஷ்யமாக ராமானுஜர் செய்திருக்கிற ஒரு கிரந்தமுண்டே கீதாபாஷ்யம் என்று விளங்குவது அதற்குத்தான் சுவாமி வேதாந்த தேசிகர் தாத்பரிய சந்திரிகை என்று ஒரு டீகை அருளி தகுந்த பாஷ்யம் ராமானுஜருடையது அந்த ராமானுஜ பாஷ்யத்துக்கு ஏற்றது உரியது வேதாந்த தேசிகளுடைய தாத்பரிய சந்திரிகை இதுல அந்த கீதா பாஷ்யம் என்கிற சுவாமியினுடைய கிரந்தம் உண்டே ஆறு ராமானுஜருடைய அந்த வியாக்கியான செய்தியை பார்த்து உலகமெல்லாம் ஆச்சரியப்படுகிறார் அந்த மாதிரியாக ஒருவராலும் எழுத முடியாது ஏற்கனவே சங்கர பகவத் பாதாள் எழுதியிருக்கிறார்கள் ராமானுஜருக்கு பிறகு ஆனந்த தீர்த்தர் என்கிற மத்வாச்சாரியர் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய வியாக்கியானங்களுக்கு நாம் புற யாரும் பண்ணக்கூடாது பிரகதத்திலே நாம் கொண்டாடுவது ராமானுஜ பாஷ்யம் கீதா பாஷ்யம் அந்த நடையை நாம் தமிழ் நடையிலே பார்க்க ஆனால் மனவாள மாமனுடைய நாமூலம் லிச்சத்தே கிஞ்சது நானபேட்சித உச்சத்தே என்று சொல்லுவர் அமூலம் நகிஞ்சது லிக்கத்தே அனபேட்சிதம் நகிஞ்சது உச்சத்தே அதாவது மூலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் உயிரிட்டு போறது அனாவசியமான பம்பள புகழை எல்லாம் அதிகமாக ஏறுத்துக் கொண்டு போவது இப்படி சில வியாக்கியானங்களை நாம் பார்ப்போம் எந்த புதத்துக்கு இந்த வியாக்கியானங்கள் பண்ணுகிறார்கள் என்றே கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் மனதிலே தோன்றுகிற அர்த்தங்களை எல்லாம் எழுதி கொண்டு போவர்கள் அவர்களுக்கே இது எதற்காக எங்களை எழுதினோம் என்று பிறகு திண்டாடுபர்கள் அப்படி அல்லாமல் அந்த மூலத்துக்கு தகுந்த வியாக்கியானம் செய்கிற பாணி கீதாபாக்சத்திரே ராமானுஜருடைய நடையிலே காண்கிறோம் அதே போல சுவாமி முமுக்குப்படி தத்வத்ரயம் தீவஜன பூஷணம் என்கிற இந்த கிரந்தங்களுக்கு செய்திருக்கிற வியாக்கியானங்கள் உண்டே உலகத்திலே ஆச்சரியம் அற்புதம் என்று சொல்ல வேணுமே ஆனால் அதற்கெல்லாம் லட்சியம் சுவாமியினுடைய வியாக்கியான நூல்கள் தான் அதை அனுபவித்து சமுதிர எப்படி இருக்கும் என்று ஒருவர் காட்டாரே அவரை சமுதிரத்திலே அழைத்துக் கொண்டு போய் நேர பார்க்க சொல்லினால் ஊழிய சமுதிரத்தை அவருக்கு உணர்த்த முடியாது அதுபோல மனவாள மாமர்களுடைய வியாக்கியான செய்தி எப்படி இருக்கும் என்று ஒருவர் கேட்டாரே ஆனால் அந்த வியாக்கியான புஸ்தகத்தை கையிலே எடுத்து கொடுத்து நீர் வாசித்து பாடும் என்று சொன்னால் அதை கொண்டு அவர் தெரிந்து கொள்ளலாமே ஊழிய நாம் எடுத்து உரைப்பது அதனாலே ஒன்னும் பயன்பட அப்படிப்பட்ட நடை அவருடைய யாரையும் எந்த மதக்காரரையும் சொல்லாமல் இப்படி அவர்கள் கூறுபவர்கள் அது வேதத்துக்கு ஒவ்வாது பிரமாணத்துக்கு தேடாது என்று அப்படி எழுதுவரே ஒழிய அது அசத்து அது துச்சம் அது நிந்தனியம் அது ஹேயம் என்று நூகனமான வார்த்தைகளை அனுபலமும் பிரயோகிக்க மாட்டார் அவருடைய சரித்திரத்துடைய ஒரு விஷயம் ஸ்ரீரங்கத்திலே சுவாமி எழுந்தவுள பிறகு மனபாலம ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்த ஒழினார் ஆழ்வார் திருநகரியில் இருந்தார் அப்போது ரங்கநாதன் இவரை ஆச்சாரியராக கொண்டு இவரிடத்திலே காலட்சேபம் கேட்க வேண்டும் இவர் தம்முடைய திருமாளிகளிலேயே மதத்திலேயே ஒரு பகுதியை தம்முடைய ஆச்சாரியர் பேராதை நிர்மாணம் செய்து அங்கேயே காலட்சேபம் செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் தம் மதுரே காலட்சேபம் சொல்லி கேட்க போனோம் என்று ஸ்ரீ ரங்கநாதன் நியமித்து இந்த கருட மண்டபம் என்ன இருக்கிறது கருட மண்டபம் ரெண்டு ஸ்ரீரங்கத்தில் உள்ள போகும் போது கூட முன்னே ரங்கவிலாசம் தாண்டின உடனே பெரிய கிருமேனியோட கருடாழ்வார் மண்டபம் என்ன ஒன்னு இருக்கிறது அது பிராச்சீன கருட மண்டபம் என்பது அதுவன்று உள்ளே ரங்கநாதனுடைய முன்னிலையிலே ரொம்ப அனித்தாக உள்ளது அந்த மண்டபத்திலே சுவாமி நித்தம் எழுந்தவுள்ளிருந்து ஒரு சம்பத்திர காலம் எல்லா உற்சவங்களையும் நிறுத்தி விட்டார் நித்யோதவ பக்ரோற்சவ மாசோத்சவ சம்பத்தரோற்சவங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி ஒரு சம்பத்திர காலம் காலை மாலை இரண்டு வேளையிலேயும் தெள்ளியதான் அம்புள்ள செப்பு நரிதன்னை வள்ளல் வடக்கு பிரிவீதிப்புள்ளை இந்த நாடிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு முப்பத்தாறாயிரம் என்ன பிரசித்தமான அதற்குத்தான் பகவத் விஷயம் என்று பெயர் ஈடு என்னும் சொல்லுவர் அந்த வியாக்கியானத்தை உபந்தசிக்கும்படியாக நியமித்து அப்படியே சுவாமி அங்கே வியாக்கியானம் ஆருக்கு சாதிக்கிறார் இப்புவியில் அரங்கேசற்கு ஈடலித்தான் வாழியே ரெண்டு வாழி திருநாமம் என்று சொன்னேன் ஆரம்பத்திலே இரண்டாவது வாழை திருநாமத்திலே தான் ஏராறு எதிராசரண உதித்தான் அதிலே முதல் பாக்கியம் இப்புவியல் அரங்கேசற்கு ஈடறித்தான் பாழியே அத்தியனோதவம் பகல் பத்து ராப்பத்து என்று இருபத்தோரு நாள் ஸ்ரீரங்கத்திலே மாடுவி மாசத்திலே உற்சவம் நடக்கும் ஆய்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் விக்கிரகமாக எழுந்துள்ளார் அந்த ஊரிலே மனபோளமாம்கள் எழுந்தருவதில்லை ரங்கநாதன் நியமனம் அவர் எனக்கு ஆச்சாரியர் அவரை மற்ற பேரோட ஒப்பந்தமாக உட்கார என்னுடைய ஸ்ரீகர அவருக்கு சாதிப்பது நான் அமுல் செய்கிற பிரசாதத்தை அவரும் அமுல் செய்வது இதெல்லாம் என்னுடைய ஆச்சாரிய சிஷ்யக் கிரமத்துக்கு தேடாது என்று அவருடைய மட்டத்திலேயே இங்கிருந்து நிற்கப்படியாக பிரசாதங்களை அனுப்பி அங்க போய் சேவ தனியாக சேவ பண்ணி உற்சவத்தை இங்க கொண்டாடுகிற மாதிரி அங்க கொண்டாடும்படியாக நியமனமாகி திருபவதார நட்சத்திரம் அவர் திருபத்தேன நட்சத்திரம் இதையெல்லாம் ரங்கநாதனுடைய சன்னிதி சிறப்பாக நுழைத்தி வருகிறார் அந்த ஒரு சம்பத்திர காலம் காலட்சேபம் செய்து முடிந்தவுடனே அவரே அர்ச்சக குமாரராக சபையிலே எழுந்தருடைய கைகூப்பி ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தாதி குணாருண் நவம் யஜீந்திர பிரவணம் வந்தே ரம்ய மாதரம் முனிம் ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் அவருடைய ஆச்சாரியர் மனபோல மாமனுடைய ஆச்சாரியர் திருமலை ஆழ்வார் என்று திருநாமம் மதுரை சமீபத்திலே குஞ்சி நகரம் என்று ஒரு விதேசம் நம்ம குந்தகமோ குண்டைன்னோ சொல்லுவார் குஞ்சி நகரம் என்று பெயர் நம்ம ஸ்ரீசீலநாதாயே குஞ்சி நகர ஜென்மனே என்று அவருடைய தனியார் அங்கே அவதரித்த ஒரு மகாச்சாரியர் திருமலை ஆழ்வார் என்று பெயர் அவருக்குழி பிள்ளை என்று ஒரு திருநாமம் ஸ்ரீ ஸ்ரீலேஷயா பாத்திரம் அந்த ஸ்ரீசைலேஷன் என்னும்படியான திருபாய்மொழி பிள்ளையினுடைய தயக்கி பாத்திரமாயிருந்தவர் எப்படிப்பட்டவர் இந்த மனபால மாமுனிகள் தீ பக்தாதி குணார் தீ ஜம் பக்தி எல்லாரும் அறிந்தது ஆதிசத்துலே வைராக்கியம் அவர் சந்யாசி ஆனால் அவருக்கு சன்னியாசம் பண்ணிக் கொள்ள வேண்டிய காரணம் வைராக்கியம் அந்த வைராக்கியத்துக்கு வைராக்கியம் இருந்தால் எல்லாரும் சன்னியாசம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை நிவர்த்தராக கிரகம் தபோ வனம் நமக்கு இருக்க வேண்டாம் என்று தோன்றினாரால் தோன்றினார் அதற்காக சன்னியாசியாகணும் என்கிற நிர்பந்தம் இல்லை இருந்து கொண்டே விரக்தனா இருக்கணும் இருந்தவர் ரொம்ப அதிகம் கோமடம் என்கிற சந்தானத்திலே குலத்திலே பிறந்தவர் மனவாள மாமரிகள் அந்த காலத்திலே கோமடத்தவர்கள் ரொம்ப அதிகமாக தாயாதிகள் இருந்தபடியாலே அடிக்கடி மாசத்திலே ஒரு தடவை ரெண்டு இந்த ஜாத்தா சவுத்தம் மிருதா சவுத்தம் என்று சொல்லுவது அதற்கான பிள்ளை பறந்தால் பத்து நாளை தூட்டு யாராவது பரமபதிச்சால் பத்து நாளை தூட்டு இப்படி அடிக்கடி தூத்து வந்து கொண்டு இருக்கும் அது காலட்சேபத்துக்கு விரோதியாயிருந்தது அதற்காக சன்னியாசம் பண்ணிவிட்டால் அந்த தூட்டுகள் கிடையாது சன்னியாசி முன்புள்ளவத்தை விடுமா போலே என்று புலவோட்டாஜார் அருள் செய்தபடி அவளுக்கு சன்னியாசிகளுக்கு எல்லாத்தையும் பெற்றவாழாகினாலே தன்னுடைய சொந்த கிரகத்திலே சேர்ந்தவர்கள் பராமரிச்சாலும் கூட அவளுக்கு தூத்து கிடையாது அதற்காக அவர் சன்னியாசம் பண்ணிக் கொண்டவர் வைராக்கியத்திலே குறவில்லாதவர் என்பது ஒரு டைட்டல் மனபால மாண்களுக்கு யஜீந்திரர் என்றால் ராமானுஜன் யஜிராஜர் உடையவன் அவரிடத்திலே பிராவண்யம் உடையவன் அவராகவே தான் அவதரித்தார் இப்ப சக்கரவர்த்தி திருமகன் யார் என்று கட்டால் சாட்சாத்து நாராயணன் தான் சக்கரவர்த்தி தான் ராமனாக அவதரித்தார் அப்படி இருந்தும் அந்த ராமன் என்ன பண்ணினார் சகபத்னா விஷாலாட்சியா நாராயண முபாகமத்து பெருமாளை போய் சேமிச்சு அயோத்தியிலே நாராயணனுக்கு ஒரு கோவில் நாராயணனை தாம் ஆராதிச்சு கொண்டிருந்தார் இவரே நாராயணராஜே இவர் போய் நாராயணரை தொழுவானே என்று கேட்டால் தன்னை தானே போல் தயரசன்மன் செல்கின்றான் அதுபோல மனவாள உடையவருடைய அபராவதாரமாக இருக்க சைதேயம் தொழுது கொண்டிருந்தார் அதனால யஜேந்திர பிரவணர் என்றும் திருநாமம் அவரை ரம்யஜாமாதம் முனிம் யஜேந்திர பிரவணம் வந்தே என்று கைப்பி விஜாபனம் செய்தார் அந்த அரங்கநாயகம் என்கிற குழந்தை அது முதல் கொண்டு இந்த தனியனம் இந்த தனியனைச் சேர்ந்த வாழி திருநாமங்களும் சகல நிர்வதேசங்களிலும் சகல மட்டங்களிலும் சகல திருமாளிகளிலும் தினப்படியாக எப்போதெப்போது ஆழ்வார் ஸ்டீசூக்கிகளை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் அனுசந்திக்க வேண்டும் என்று நியமனமாகி அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையும் அனுஷ்ரூத பரம்பரையாக தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது மனபாலமாவில் காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே இப்போது யார் யார் மரியாதைகளை அனுபவிக்கிறார்களோ இவாறு எல்லாரும் மணபாளமாவர்களுக்கு முற்பட்ட ஆச்சாரிய முருகர்கள் பெரிய நம்பி பக்தர் இப்படிப்பட்ட வாழெல்லாம் பெரிய ஸ்தானம் வகிக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் புறப்பட்டாரேயானால் இவர்களுக்கெல்லாம் மரியாதை நடக்கிறது மற்றருக்கு உகந்த மரியாதை மற்றர் என்பவர் கூறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் உடையவர் காலத்திலே இருந்தார் பெரிய நம்பி என்பவர் உடையவருக்கும் ஆச்சாரியர் இவர்களுக்கெல்லாம் மரியாதைகள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் அவர்கள் என்ன நினைக்கிறார் நாம் எல்லாம் மனவாள மாவர்களுக்கு முற்பட்ட ஆச்சாரிகளா இருக்கிற போதும் நமக்கு ரொம்ப பிற்பட்டவர் மனவாள மாமனிகள் அவருடைய தனியனையா நாம் சொல்லுவது என்று அவர்கள் பிற்காலிக்கப்படும் யாரும் அதை நிப்பத்தி பற்றி ரங்கநாதனுடைய நியமனம் என்று கொண்டு மனபாலமானுக்கு பிற்பட்டவர்கள் அவரை வழிபடுவது ஆச்சரியம் அவருக்கு முற்பட்டவரானால் பெரிய நம்பி முதல் குண்டு சந்ததியார் முதல் குண்டு நம்பி சந்தந்தி முதல் எல்லாரும் மிகப் பெரியோர்கள் உடையவருக்கு முற்பட்டவர்கள் உடைவிற்கு அடுத்த சமகாலத்திலே இருப்பவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான வைபவத்தோட வாழ்ந்தவர் மனவாள மாமுடி அவரை பற்றி ஒரு ஐதிஹியம் ஒரு நாள் சந்திரோதயம் ஆகிறது சந்திரோதயத்திலே சாதாரண நூல்களிலே ஒரு வாக்கியம் மீனாடு செற்குயர மத்தட்டும் வடக்குயர மனேகள் மகர கும்பம் மகர கும்பம் சமமாக சொன்னபடி சோமர் இராவிட்டால் அன்னம் ஒளிதாய் விடும் மீன் ஆடு மீன் என்றால் மீன மாசம் பங்குனி மாசம் ஆடு என்று சொன்னால் மேசம் பங்குனி மாசத்திலேயும் சித்திர மாசத்திலேயும் இந்த சந்திர உண்டு அது தெற்கு உயரா தெற்கு பக்கம் கொஞ்சம் உசந்திருக்கணும் இதெல்லாம் சுபிக்ஷத்துக்கு நல்ல சுபிக்ஷத்துக்கு அடையாளமாம் இது மீனாடு செற்குயரா அந்த பைகாசி புகழ் கொண்டு மாசம் வரைக்கும் மாசி மாசம் வரைக்கும் வடக்கு பக்கம் உயர்ந்திருக்கணும் மகர கும்பம் சமமாக மகரம் என்பது தேய் மாசம் கும்பம் என்பது மாசி மாசம் இதுல ஒரு பக்கம் உசத்தி ஒரு பக்கம் தாழ்த்தி இல்லாமல் சமமா இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சுபிக்ஷம் சொன்னபடி சோமன் இலாவிட்டால் அன்னம் அரிதாய் விடும் இப்படி இல்லாவிட்டால் நமக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்படும் ஒரு பச்சனம் இதை வச்சிருந்து சில பேர் பார்க்கோதயமாக பார்க்கலாம் அப்போது மனபார் என்ன பார்க்கிறீர்கள் சுபிக்ஷம் பார்க்கிறேன் ஐயோ நமக்கு என்ன நமக்கு என்ன சுபிக்ஷனுக்கு என்ன குறைவு உரங்கப்புறம் தென்னை உண்டு சடகோபன் இந்த தமிழ் ஆயிரம் உண்டு தாரணியல் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தன்னு சடகோப நீந்த தமிழ் ஆயிரம் உண்டு நமக்கு எது உணவு நம்மாழ்வார் சாதித்த ஆயிரம் பாசுரம் நமக்கு ஓவாத ஊனாக இருக்கிறது அது இருக்கிற போது எந்த பக்கம் சாய்ந்தால் இறங்கினால் துர்பிக்ஷம் அது என்று சொன்னவர் மணவாள மாமொழி தென்னரங்கர் திருவருளுக்கு இலக்காக பெத்தோம் திருவரங்கன் திருப்பதியே மன்னியசீர் மரங்கலை உணவாகப் பெற்றோம் மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவரான் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம் போக்காக பெற்றோம் பின்னை ஒன்றுசனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் புறர் மினுக்கும் பொறாமையில் பெருமையும் என்று ஆர்த்தி பிரபந்தத்திலே தம்முடைய போது தம்முடைய நிலைமை எல்லாவற்றையும் தாமே அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார் திருடிகளே சரணம் எம்பெருமானால் திருடிகளே சரணம் மணவாளாமுணிகள் திருவடிகளே சரணம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமிழ்நூல் வாழ கடல் சூந்த மண்ணுலகம் வாழ மனவாளு இன்னமொரு நூற்றாண்டிடும்